தினம் பொருத்தகல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்றுட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று கேட்ட வரம் கொடுக்கும் கிரியாசக்தி கொடியிடை நாயகி அம்மனை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் கிரியாசக்தி ஈஸ்வரி பிரார்த்தனை செய்யும் பக்தர்களை பரிபாலிப்பவள் புகழ் உயர்வு சுகம் மோச்சம் முதலானவற்றை வழங்குவள் துக்கம் பீடை ஆகியவற்றை அழிப்பவள் ஈஸ்வரி கிரியாசக்தியின் உருவாக கொடியுடைய நாயகியாக திருமுல்லை வாயிலில் ஈசனுடன் இணைந்திருக்கிறார் திருமுல்லை வாயிலில் கிரியாசக்தியாக ஈஸ்வரி எழுந்திரிப்பது உலகுக்கு தெரிய வந்தது ஓர் உன்னத வரலாற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் காஞ்சியை தலைநகராக தொண்டை மண்டலத்தை தொண்டமான் சக்கரவர்த்தி என்பவன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் அவனது காலத்தில் தொண்டை புழல் கோட்டத்தில் கொள்ளையர்களாகிய குறும்பர்கள் இருந்தனர் கூட்டத்தின் தலைவர்களாக ஓனான் மானான் காந்தன் என்ற மூவர் இருந்தனர் குணநலன் கெட்ட அவர்கள் பைரவரை பாதுகாவலனாக வைத்து வணங்கி வழிபடுவார்கள் அவர்கள் அரனுக்கு பைரவனின் அருள் பெற்ற இரு வெள்ளக்கு துண்கள் காவலாக நின்றன அவர்களிடம் அகப்பட்டு அடிப்பட்டு அல்லலாடியவர்கள் அரசன் தொண்டமானிடம் முறையிட்டார்கள் முருடர்களுக்கு முடிவு தொண்டமானுக்கு ஒரு சிறு படைகளுடன் குறும்பரின் கோட்டை நோக்கி வந்தான் தொண்டைமனின் படை குறும்பருக்கு எதிராக வருவது கண்டு ஓணான் வானான் காந்தன் மூவரும் கூட்டத்துடன் வந்து தொண்டமானை எதிர்த்தார்கள் தொண்டமான் படைவீரர்கள் தவத்தில் ஆழ்வதோல் போர் ஈடுபட்டார்கள் குறும்பர்களின் கோட்டம் அடைக்கி குருதி கொட்ட பின்வாங்கினார்கள் ஓணானும் வானானும் காந்தனும் புறமுதுக்கிட்டு ஓடி தங்கள் பாதுகாவலன் தேவமான பைரவனை நோக்கி கைகளை உயர்த்தி இறைஞ்சனார்கள் வணங்கினார்கள் பைரவனும் மாபெரும் பூதம் ஒன்றை உருவாக்கி குறும்பர்கள் தலைவர்களுடன் கூட்டாக போர் புரிய அனுப்பினான் பயிரன் படைத்த போதத்துக்கு முன் சாதாரண மனிதர்கள் எம்மாத்திரம் தொண்டமான் வேறு வழியின்றி பின்வாங்கினான் திருமுல்லை வாயிலை அடைந்தான் ஓய்வெடுக்க ஓரிடம் தேடி அடைந்தபோது அவன் வீட்டிருந்த யானையின் கால் முல்லை புதர் ஒன்றில் சிக்கியது அரசன் யானையின் காலை சுற்றி படர் இருந்த முல்லைக்கொடியை உடை வாழால் வெட்டினான் முல்லைக்கொடி அறுத்தது யானையின் கால் விடுபட்டது உடனே அந்த விவரதம் விளைந்தது முல்லைக்கொடி வெட்டப்பட்ட இடத்திலிருந்து குருதிப்புணர் ஒன்று பீரிட்டு அடித்தது அரசன் முல்லை புதரில் வெட்டிய இடத்தை விலைக்கு பார்த்தான் அங்கு சுமார் ஐந்து அடி லிங்கம் சுயம்பாக எழுந்தரில் இருந்தது அதன் தலையில் வாளில் வெட்ட விழுந்து ரத்தம் புனலாக பொங்கிக் கொண்டிருந்தது தான் ஆராதிக்கும் ஆண்டவனுக்கு தனது கை வாழாலியே நேரிட்ட கோரத்தைக் கண்ட வேந்தன் என்ன அவ் அவவாதம் செய்துவிட்டேன் வால் கொண்டு என்னை நானே வீழ்த்தி கொள்வதுதான் ஒரே வழி என்று உடைவாளை உருவி கழுத்தில் வைத்து அறியத் தொடங்கினான் அந்த நொடியில் அதிசயம் நிகழ்ந்தது மைந்தனே நிறுத்து என்றபடி மன்னனின் முன்னால் தோன்றினான் மகாதேவன் எப்போதும் ஈசனின் இடப்பக்கத்தில் இருக்கும் உமைவள் அந்த நேரத்து அவசரத்தில் அண்ணனுக்கு வலது பக்கமாக வந்து சேர்ந்தாள் ஈசன் என்ற திருமணியும் வலது கைப்பக்க வஞ்சி கொடியிடையாலுமாக தொண்டமானுக்கு காட்சி தந்தபடி உரைத்தாள் நீ பின்னப்படுத்தியதால் நான் குறைப்பட்டு போவேன் என குழந்தைத்தனமாக எண்ணி என்ன ஒரு காரியம் செய்கிறாய் இத்திருமுலை வாயில் எமது இருப்பிடம் ஒன்றும் ஈஸ்வரி கிரியாசக்தி அம்சமாக கொடியடை நாயகி என்ற நாமத்துடன் வீட்டிருக்கிறாள் என்று இவ்வுலகு உணர்த்துவே இவ்வாறு நேர்ந்தது வறுத்தர்கந்தியின் துணைவுடன் மறுபடி போர் செய்து வெற்றி பெறுவாயாக என வாழ்த்தினாள் கொடியிட நாயகி நந்தித்தேவனை அழைத்து இந்த சக்தி வாழை எடுத்து சென்று எதிரிகளுடன் போ போராடு என்று கூறி தன் வாளை நந்தியிடம் கொடுத்தாள் நந்தி உடனே வர சிதறியிருந்த வீரர்களை திரட்டி சென்று குறும்பர்களை தாக்கினான் தொண்டமான் ஓனானும் வானானும் காந்தனும் தொண்டமானும் தோற்று அடிந்தார்கள் காவலுக்கு நின்ற வெள்ளருக்கு தூண்களையும் வேலோடு கூடிய பைரவரையும் கவர்ந்து கொண்டு திருமுல்லை வாயில் அரசன் மாசிலாமணீஸ்வரருக்கும் கொடியிட நாய்க்கும் கோவில் எழுப்பினான் மாசிலாமணீஸ்வரின் சன்னதி முன் வெள்ளருக்குத் தூண்களைக் கொண்டு மண்டபம் எழுப்பினான் குறும்பர்களின் அரணியிலிருந்து கொண்டு வந்த பைரவனை காவலாக அமைத்தான் வாசலாமணீஸ்வரரும் கொடியிட நாயும் பக்தர்களுக்கு அருவளிக்க தொடங்கினார்கள் திருமுலைவாயில் ஆலயத்துக்கு கிழக்கு பார்த்த வாசல் ஒன்றும் தெற்கு பார்த்த வாசல் ஒன்றுமாக இரண்டு வாசல் உள்ளன தெற்கு புற கோபுர வாசலை கடந்து ஆலயத்தில் நுழைந்தால் முதலில் தரிசம் தருபவர் பிரசன்ன கணபதி பெரிய உருவத்துடன் கோலத்தில் எழுந்தருளில் வருபவர்களை வரவேற்கிறார் கொடியிட நாயின் சன்னதி ஈசனின் சன்னதிக்கு வலதுபுறம் அமைந்ததாலே மற்ற கோயிலிருந்து மாறுபட்டு தரிசரப்பு பெறுகிறது கொடியிடநாயியும் மாசிலமணேஸ்வரும் ஆலயத்தில் ஆணையிட்டதற்கேற்ப புறப்பட்ட நிலையில் நந்தித்தேவர் எழுந்தல் இருக்கிறார் திருமுள்ளை வாயில் ஆலய சிறப்புகளை கேட்டிருந்த மாத்திரத்திலே ஒருவர் தன் துன்பங்களில் இருந்து விடுபடுவார் சூரியன் முதலான ஒன்பது கிரகங்களும் அவருக்கு இசைவாக அமைந்து வேண்டியவற்றை வேண்டியவரே அளிக்கும் அக்காரணம் பற்றிய இந்த ஆலயத்தின் நாகரிக சன்னி தனியே அமையவில்லை கொடியிட நாயகி நிலவு நாயகி மகாவர பிரசாதி மூன்று நிழநழவு நாள்களில் அந்த இது வந்து தரிசித்து வேண்டினால் வேண்டியதை தரும் தயால மாதமாக விளங்கிறாள் அதனால் நாம் அனைவரும் கொடியீடன் ஆகியை வணங்குவோம் அவள் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்